நபிசி வசல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது முதலில் தங்கள் மர்மஸ்தலத்தை தங்கள் கையினால் கழுவினார்கள் பின்னர் கையை சுவரில் தேய்த்து கழுவினார்கள் தொழுகைக்குரிய ஒழுவை செய்தார்கள் குளித்து முடித்து தங்கள் இரு கால்களையும் கழுவினார்கள்